என்ன பண்றது ஒன்று உடனே நம்முடைய கோவனம் எப்படி அது சரியில்லாமல் இருக்கும் இந்த மாதிரி தன்னுடைய அனுபவத்திற்கு அப்பாற்பட்டவராக இருந்த ஒரு அருளாளரான எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டா எப்படி திருமூலர் மூவாயிரம் ஆண்டு இருந்திருப்பார் முப்பது வயசுல கொட்டாய் விடுறேன் எனவே இவங்க பாரம்பரியமே நூத்தக்கானல மூவாயிரம் எப்படிங்கிறான் அப்ப நீ உங்க தாத்தா பாட்டிதான் எங்க திருமூலரை ஆண்டா உங்க தாத்தா பாட்டி எங்க திருமூலர்தான் நாங்கே வச்சு ஜெய்சே போடுறோம் திருமூலர் திருமந்திருங்க முதல்ல அடிப்படை நினைப்பே தப்பு உட்கார உங்க அப்பா உங்க தாத்தா உங்க அண்ணா உங்க மாமி உங்க எல்லாரும் கொட்டா விட்டுறாங்க நூறுக்குள்ளவே திருமூலர் எப்படி இருப்பாரு கேட்கிற அப்ப உங்க மாமி உங்க அண்ணமார்தான் எங்க திருமூலரா அப்படிதான் ஏண்டா திருமூலர் ஆகிறார் அடிப்படையிலேயே தகுந்தார் உட்கார் ஆமா இதான் சொல்லுங்க உண்மை உண்மைதான் பெருமான் மாண்பு மிக அமைச்சர் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு ஆறு ஓடும் தாழ்வு வழக்க அருமையான ஒரு சொல்றார் இதுல பகுத்தறிவாதியும் ஒத்துக்கொள்ற மாதிரி கோவந்துட்டு ஒன்னு எப்படி சொல்லிவிட்டோம் மாண்புமிகு அமைச்சர் அல்லவா மதிநுட்பம் நூலுடைய இயற்கையாகவும் கூர்மையா இருக்கணும் செயற்கையாகவும் படிச்சு இருக்கணும் அவருதான் மாண்புமிகு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மக்கு மக்கு நம்பனதே தப்பு தமிழ நம்பி ஒரு திருக்குழு பாடி வச்சாரு நம்ம நம்பலாமா நம்பர் குறியர் வீரர் அல்ல நம்ம படி போனால நடப்போன்னு நினைச்சா செஞ்சு என்ன பண்றது மதிநுட்பம் நூலோருடைய முன்னிற்ப இயற்கையான அறிவும் நூலோடு கலந்த செயற்கேறியும் உடைய அமைச்சருக்கு எந்த சூழ்ச்சியும் எதுவும் முன்னிற்காது சரணடையாதுன்னு துட்பம் நூலோருடைய அதில் முன்னிற்பின்னு பாண்டாம் திருவள்ளுவர் இயற்கை அறிவும் நூலறிவும் ஒருங்கிருந்த ஒரு அமைச்சருக்கு எந்த சூழ்ச்சியும் எதிராக அமைச்சல் மூன்றாம் ஆண்டு பைனல் இயர் பி காமி போகல அடுத்த ஆண்டு எம்ஏ போறேன் எம்ஏ மற்ற எல்லா பொண்ணு வச்சு வந்து சரி வல்லவா இப்ப இந்த அன்பர் யார் தெரியுமா இந்த இந்த அமர்நீதியார் யார் தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு அடியவர் நல்ல சான்றோர் உண்மையிலேயே வஞ்சனை இல்லாமல் அந்த கோவண திருநவர் அல்ல வச்சுக்கிட்டு இல்லேன்னு அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சுவாமி அப்ப நல்ல அன்பர் ஆமா இப்ப இந்த மாதிரி இந்த இவர் யாரு இவர் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னு இப்ப சொன்னாலும் கூட உண்மையிலேயே இவர் யாருன்னு செய்ய போற பின்னால என்ன இருக்கும் அருள் என்ன இருக்கு அருளுக்கு என்ன வேற்றுமே தெரியுமா படிச்சிருக்கே போலீங்க என்னன்னு கேட்டா தன்னோடு தொடர்புடையாரிடத்து மட்டும் செலுத்துவது அம்மா அப்பா மனைவி குழந்தை பேரன் பேத்தி அப்படி இல்ல சித்தப்பா பெரியப்பா இப்படி தொடர்புடைய இடத்துக்கு மட்டும் அல்லது பக்கத்துக்காரங்க எழுத்தூட்டுக்காரங்க அல்லது நம்ம ஊருக்காரங்க அல்லது நம்ம கல்யாணத்துக்கு உதவும் இப்படி எது தொடர்புடையவற்றை மட்டும் செலுத்துவது அருள்ங்கிறது என்ன தெரியுமாடா அப்படின்னா பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் அது அருள்டா அருள் தொடர்படத்திலும் செலுத்துவது அருள் தொடர்புடைய இடத்தில் செலுத்துவது மட்டுமே இருப்பது அன்பு இப்ப அந்த அபர்நீதியார் இந்திய தன்னுடைய கோவணத்தை வச்சார் ஆனா இது என்னன்னா எது அருள் இங்க வச்சிருக்கிறது என்னவா அன்புங்கிறது அருள்ங்கிற தட்டு இந்த எனது படத்தில் இருக்கிற கோவனம் இது அன்பு ஆகியவர் அரியவர் வச்சது வலது இருக்கு என்ன பண்ணி இருக்கு தூக்கி இப்ப இதுல வந்து அன்பு வைத்தா அருள் வைத்தாங்க எல்லா உள்ள அருள் தானுங்க அன்பு தொடர்புடைய அன்பு தூக்கி நிக்குது அருள் தாழ்ந்து நிக்குது போட அப்ப ஒரு கோவனம் வைத்த தட்டு தாழ்ந்தே இருக்குது ஏன் அரு பலமானது இவர் எத்தனையோ போட்டு வச்சார் ஆனா அது அன்பு அன்பு எப்படிப்பட்டது தொடர்புடைய கொஞ்சம் தான் ஒரு எல்லைக்கு அன்பு எல்லைக்கு அருள் எனவே அன்புக்கு அருள் தாழ்வு அதலா இந்த தட்டு தாழ்ந்தது அந்த தட்டு உயர்ந்தது இது அறிவியலா சொல்லி வைச்சார் அறிவியலா சொல்லி வச்சார் இப்படி எங்கேயும் சொல்லல என்ன வரலாறு சொல்லிட்டு போடுவார் தவிர இது மாதிரி தயாரா பண்ண உடனே இருபத்தி அஞ்சா அதிகாரம் என்ன அருள் எட்ட அதிகாரம் என்ன அன்புடைமை ஏன் கொண்டா எட்டுல அன்ப வைச்ச படிச்சொழே திருக்குறள் படித்தான ஒரு நூலா நால அதிகாரம் என்ன இல்வாழ்க்கை அருள்மொழி ஒருத்தல் ம் என்ன்க்காரம் என்ன மனைவியோடு வாடுதல் ஏழு என்ன மக்களை பெறுதல் இருப்பதை இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் இல்லறம் எல்லாம் முடித்து ஈரல் இசைப்பட வாழ்தல் அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு போல அதிகாரத்தை நிறைவுபடுத்திவிட்டு இப்படி வாழ்வாங்க இல்லறத்தில் வாழ்ந்த இனி தொரவு மேற்கொண்டு வாழணும் அப்படி துறவு மேற்கொண்டு வாழ்கின்ற பொழுது என்ன வரும் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் ஆனா அருட்செல்வம் நல்ல ஞானியிடத்தில் என்று சொல்லி இருபத்தி அஞ்சு இருபத்தி நான்கு அஞ்சாம் தேதி அருடம வைத்தார் அப்போ எட்டு இருக்கிறது அன்பு இருபத்தஞ்சில இருக்கிறது அருள் அல்லவா அப்ப அது பறந்தது விரிந்தது இது எல்லைக்குட்பட்டது அறிவியல் வகையிலும் சொல்லி வைச்சேன் முட்டில் அன்பார்தம் அன்பீடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தற்றை அருள் ஓடும் தாழ்வு அருள் என்பது ரொம்ப வெயிட் ஆனதுனால் ஆனதுனாலே அது தாழவும் அன்பது குறைபாடு அன்பருடைய குண்டுமணி போட்டு போட்டு மேல இருக்க மாட்டம் வைக்கும்போது எது உயருதோ அது தாடுது என்று சொல்லி ரொம்ப அருமையா இந்த ஓமையெல்லாம் காட்டி சொன்னார் ஆன தன்மை கண்டடியவர் அஞ்சி அந்த நர் முன் தூணருந்து முதலா மானம் இல்ல என குவிக்கவும் தட்டின் மட்டிதுவால் என் ஏனை என் தனம் இடப்பெற வேண்டும் என்று இறைஞ்ச பார்த்தார் மற்ற தாட்டு முட்ட நூலா வச்சிருந்தார் இன்னுமே என்ன இதெல்லாமே இதுக்கு போகணும் நெய்தல் நெய்து துணியாகணும் அந்த நூல் மூட்டை இருந்தது அதே வயிறார் வச்சார் ஒரே இருந்தது நல்ல பொன்னோடும் வெள்ளியும் நவமானி திரளும் எல்லாம் உணர்ந்து வச்சாரு எல்லையில் பொருள் சுமந்த அவர் இடையிட கொண்டே மல்கு தட்டு மீதெடுத்த பவுன்லாம் போட்டு கூட அது மாதிரி உயர்ந்தே இருக்குது இது வந்து ஒரே ஒரு கோவனும் அப்படியே இருக்கு தட்டு அப்படி மண்ணோட பதிஞ்சிருக்கு ஒரு கால் மண்ணுக்குன்னு ஏதாவது ஆகர்ஷண சக்திங்கிறமே ஈர்ப்பு சக்தி அந்த ஈர்ப்பு சக்தி இருந்துச்சு இங்கேயும் தான் மண் அறிவிற்கும் செயலுக்கும் உடமைக்கும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒன்று மனித எல்லை அவற்றிற்கு மிக மனித எல்லையை வைத்து அருள் எல்லையை ஆராய கூடாது அது தெரியணுமே தவிர வேற ஒன்றும் எடுத்த முடியாலும் சுடர்விற்றுடன் எங்கள் ஜோதி ஞானசம்பந்தருடைய அருமையான வாழ்க்கை அதனால இப்படி அமைந்தான் பார்த்தார் நீளமை மற்றது நோக்கிய நிகரிலே நின்று உலைவில் பல்தனம் ஒன்றோடி ஆமை உயித்து ஒழிந்தே எல்லாம் பார்த்தார் இருந்து வீடே காரி பஞ்சர் எல்லாத்தையும் இங்க ஒரு சந்தேகம் வரும் ஏசார் தராசு பெருசா பெருசா தான் இருக்கா எப்படினா இது எப்படி வெயிட்ல அதிகமா இருக்கிறதோ இது வைக்க வைக்க அகண்டு கொடுத்துருக்கணும் அதெல்லாம் என்ன ஆசிரியர் சொல்லல உன் மூலையில வச்சுக்கிட்டாங்க ஆமா நீ எல்லாத்தையும் வைக்கும் போது ரொம்ப இம்மாம் தஜா ஒரு காரணம் இம்மா பெருசா இருக்கணும் இம்மாம் பெருசா இருக்கும் போ என்ன பண்றது எல்லாத்தையும் வச்சார் வந்தார் நான் மனைவி பையனையும் அழைச்சிட்டு வந்தார் இனி வைக்காதது வீடுதான் வீட்டை பேச வைக்க முடியல அவ்வளவுதான் வைக்கல மற்றதெல்லாம் வச்சுட்டோம் வந்து நின்னார் உண்மையை சொல்லும் இல்ல வேற என்ன செய்யலாம் என்ன சொன்னார் தலைவ யானும் என் மனைவியும் சிறுவனும் இப்ப நாங்க எங்கி இருக்கிறது மூன்று வீடுதான் இதில் மாதிரி நிறைய நாலஞ்சு பிள்ளை விளையாட்டுருக்கு ஒரே பையன் சிறுவன் இப்பதான் தெரியுது மூணு பேர் இனிமே உங்க தராசுக்கு எடையா வைக்கணும் அடியோங்கள் மூணு பேர் தான் இருக்குமே அதுவேற ஏன்னா இவர் வந்து யார எடை கொடுக்கலாம்னு சொன்னா தானே நீ இந்த மனுஷன் ஏறேன்னு என்ன பண்றது திருவுள்ளம் பற்றி அடியோங்களும் அந்த தட்டில ஏறி நிக்கலாம் என்பது திருவுள்ளம் பற்றினால் மூணு பேரும் வணங்கினாங்க பெருமாவி நாங்க மூணு பேரும் ஏறி இந்த எடைக்கு சரியா வரலாம்னு சொன்னா அடியவங்க எடுத்துக்கலாம் இதுக்கு போய் என்ன கேட்கற அனுமதி கேட்கிறார் அனுமதி கேட்கற கேட்ட உடனே பொச்சமில்லாடிமை தீரம் புரிந்தவர் எது நின்று அச்ச முன்புற உரைத்தலும் அங்க நரருளால் நிச்சயத்தவர் நிலையினை துளை நின்று ஏற்றுவாரி ஏறுவதற்கு சிந்தார் சேர்க்கிறார்வா வந்த அவர் யாரே அவருடைய குடும்பத்தை எல்லாம் எதில ஏற்ற போறாருனர் விமானம் ஒன்று அல்ல இந்த தொலை தொலைங்கிற விமானத்துல வச்சு அழைச்சிட்டு போறதுக்கு வந்தவர் அதனால பார்த்தார் ஏறலாம் அப்படின் வந்தவர் ஏதோ எடை போட்டு வந்து இவங்களை சொல்லி நாளைக்கு இவங்களை தான் போண்டி ஆக்கிங்களா பாருங்க சார் ஒரு மனுஷன் ஊரை விட்டு ஊர் வந்து ஓவனத்தை கொடுத்து ஆண்டவங்க ஆண்டவனையார்ட்டையும் அப்படியே அன்பா இருந்து தன் இதெல்லாம் அர்ப்பணிச்சவருக்கு இதான் கதியா இதில் இது கதி அல்ல மேலிருக்கிறி யாதுமோ குறைவீரை இதுக்கு மேலான கதி ஒண்ணு இருக்குது அந்த கதிக்கு ஆளாக்கா வந்ததுனால இந்த கதி எப்படி வச்சார் ஒனிய ஒளியில காட்டின நல்லதுதான் இந்த மூன்று பேர் என்ன செய்யணும் இப்ப என்ன மானா மகிழ்ந்து அவரு மாலற்காடல் சென்னியால் வணங்கி பூனை மாலற்கூடல் மாணை வீ யார் தம்மோடு புதல்வன் தானே ஊடன்கோடு தானி தூளை வளம் கொண்டு ரொம்ப அருமை தான் மனைவி தம்பி எல்லாரும் மூணு பேர் வணங்கி இன்னொரு தரம் வணங்கிக்குவோம்ப்பா இன்னொரு தரம் வணங்கிக்குவோம் மூன்று முறை வணங்கி எழுந்துருச்சு நின்று எல்லாம் கையை பிடிச்சிக்கிட்டாங்க பிடித்து கொண்டு ஒரு காலத்தில் அரசாணி சுத்தி அமிமதிச்சு வந்த கை அது எப்படியே குழந்தை இல்லாம மன கணவன் மனைவிமா இன்னைக்கு பிள்ளையோடு கூட இந்த தராச வளம் வர்றாங்களாம் என்ன செய்ய இந்த தொலையில் ஏற போகிறார்கள் என்ன சொன்னாங்க திருவள்ளுவர் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருணமையை கட்டளைக்கல் இல்ல இல்ல மாதிரி ஒரு மனுஷன் இல்லதான் இல்லதான் திருவள்ளுவர்தான் முதல் ஞாயி அதுல ஒண்ணு மாற்ற பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருவமையை கட்டளைக்கல் ஒருத்தன் பெருமையா இருக்கிறான் சிறுமையா இருக்கிறாங்கிறத ஊர்ல போய் உரைச்சி பார்க்காத நீ இதுவரைக்கும் செய்த செயலை உரைச்சி பாருங்க சிவஜிவு இப்படி வேணாலும் திருவள்ளுவர் ஒருத்தன் சொன்னது நீ இதுவரைக்கும் செய்து பெருமைக்கும் ஏனைய கட்டளைக்கள் உடைத்து பார்க்க வேண்டிய மூன்று முறை வளம் இனி தான் தன் மனைவி அந்த சிறுவன் மூவரும் ஏறணும் அதுக்கு முன்னால் என்ன சொன்னார் ரொம்ப அருமையான பாட்டு அன்பில் ஈரை திரு நீ அடிமை பிழைத்தீலோம் ஏனில் பெருமானீ இதுவரைக்கும் அடியேன் விவரம் தெரிஞ்சதிலிருந்து இறைவனுக்கும் அடியவர்களுக்கும் செய்து வந்த தொண்டு உண்மையானால் நான் கள்ளங்கபடின்றி செய்தது உண்மையானால் நாங்கள் மூவரை ஏறுகிறோம் இந்த தொலை சரியாக வரட்டும் நாங்கள் இதுவரைக்கும் செய்தது வந்து கபடோட அல்லது வஞ்சரையோடு செய்திருக்குமானால் இந்த தொலை சரியாக வேண்டாம் தத்தம் கருமை கட்டளைத்தல் இந்த குரல் சொன்னாதான் அழுத்தம் படும் அழுத்தப்படும் எனவே இது வந்து நீங்க ஊர்ல இருக்கிற ஒண்ணு சத்தியம் இந்த உலகத்துல அன்புன்னு ஒண்ணு இருக்குமானா உண்மைன்னு ஒண்ணு இருக்குமானா நான் ஏறேன்னு அது ஒண்ணும் ஏன் அது வந்து இவருடைய செயல் அல்ல இதுகாரும் நான் இறைவனுக்கும் அடியவருக்கும் செய்து வந்த தொண்டு என்பது உண்மையாகவே இருக்குமானால் வாய் பிறழாதிருக்குமானால் அடியனும் மனைவியும் சிறுவனும் ஏறுகிறோம் இந்த தொலை நிற்கட்டும் இன்றேல் விடுக அது மாதிரி சொல்லிவிட்டு என்ன செய்யினார் இந்த வார்த்தை சொன்னார் ஊரவர் அறிய இவரும் வந்திருக்கிற பிரம்மச்சாரியும் சொல்லிவிட்டு அப்படி ஏறும் போது என்ன செய்யணும் நத்தவாவு நான் மறைக்கணும் சொல்லும் அமைச்சுாய அதனால ஓம் நம சிவாய சிவாய நமபோம் ஓம் நம சிவாய சிவாய நமபோம் என்று அருமையாக அந்த மந்திரத்தை சொல்லியவாறு தன் மனைவி அந்த குழந்தை மூன்று பேர் ஏன் அண்டர் தம்பிரான் திரு அறை கோவனதுவும் அன்பில் குறைபட அடி அவர் அடிமை தொண்டோடும் ஒத்தாலால் ஒத்து நேர் நின்றது அத்தொலைதான் அருமையா விண்ணாற்றினார் இதுவரையிலே இந்த தாழ்ந்திருந்த அந்த ஒரு தட்டு இடதுபுற தட்டு இப்போ அப்படியே நேரம் சரிய பார்த்த அந்த மேல் உணர்ந்து சமம் செய்து ார சமன் செய்துது அப்படியே இதுவும் அதுவும் செய்யா இருக்கு அப்பொழுதுதான் அந்த மாதிரி தத்து சே நேரம் நின்னுது இங்க இருந்த இந்த பிரம்மச்சாரிய காணும் ஏன் வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு மங்களவாதியம் வாசிக்குது அவ்வளவுதான் முடிஞ்சு போயிச்சு எதுக்கு வந்தா சோதிக்கல்ல இவருடைய அன்பை உலகத்திற்கெல்லாம் காட்டி என்ன அன்பு தானும் தன்னுடைய குடும்பமும் இதுவரையிலும் ஆண்டவனுக்கும் அடியவருக்கும் செய்து வந்த தொண்டு உண்மையான அவருடைய தொண்டு அவளை உயர்ந்தது என்பது உலகம் அறிய ஊரெல்லாம் அறிய நாமெல்லாம் அறியும்படியாக செய்து விட்டதுனால உடனே வந்த வேலை முடிஞ்சிட்டு அவர் போனார் கோவனவருக்கு முக்கியம் இல்ல அருமையா வானவர்கள் அந்த பூமழை பெருமான் பெருமாற்றியோடு காட்சியளிக்க இந்த துளையே விமானமாக தராசே விமானமாக இருந்து செல்வரு சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கீடு உள்ளார் பல்வோரும் ஏற்க பணிந்து அருமையா வீடுபேரடைந்தார்கள் என்று அமர்நீதியார் வரலாற்றை நினைவுபடுத்த ரொம்ப அருமையானது அதுபோல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் விமானத்தில் போனது விமானத்தில் ஈரோடு அப்படியானால் கையில சென்றது விமானத்தில் போனது அமர் குதிரையில போனது யார் யானையில் போனது யார் அடுத்த மாதம் சொல்றேன் அடுத்த மாதம் வருவாங்க சரி குதிரோ யானையிலோ எல்லாமே மூச்சு காற்றினால் மட்டுமே போனார் ஒருவர் அவர் யார் எல்லாம் அடுத்த மாதம் நாமும் அடுத்த மாதம் பார்த்துட்டு எனவே விமானத்தில் சென்றவர் அவர் நீதி இனி யானையில் சென்றார் ஒருவர் குதிரையில் சென்றார் ஒருவர் மூச்சு காட்டு வழியாகவே சென்றார் ஒருவர் அவர் யார் யார் அடுத்த திங்களில் பார்ப்போம் இப்படி ஒரு அமிர்தீதிக்கு அடியே என்று நிறைவுபடுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இவையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்தனை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்கள் எல்லாம் நினைவுகொள்ள வேண்டும் என்று கருதி நம்முடைய இந்த பந்து கேட்டு மகிழ்ந்த நம்முடைய அண்மை ஊர் நம்ம ஐயா அவர்கள் அல்லவா நம்முடைய ஆர்காட் அன்பர்கள் மற்றவர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய மகன் தெரிவித்தார்